प्रपन्न परिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம தாத்தியம் எப்பிணே தாச்சே தானவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சாத்விக தானத்தினுடைய லக்ஷணம் ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் தாத்தவ்யமிதி எது தானம் தீயத்தே தத்தானம் சாத்விகம் விதுகு கொடுக்க வேண்டும் நாம் பிறந்திருப்பதே பிறருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அது மாத்திரமில்ல தானந்தான் நாம் பண்ணணுமே தவிர அதனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும் அது என்னவோ கிடைத்து விட்டு போகிறது அதனால எனக்கு புகழ் கிடைக்கிறதோ பதவி கிடைக்கிறதோ அதை பற்றியெல்லாம் எனக்கு குறிக்கோள் கிடையாது இறைவன் என்னை வந்து படைச்சிருக்கிறார் உழைச்சி நாம் பிறருக்கு நிறைய வழங்கணும் ஆக தாத்தவ்யம் அப்படின்னா கொடுக்கப்பட வேண்டும் வேதமே சொல்லுகிறது ஸ்ரத்தயா தேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் ஆக நம்பிக்கையோட கொடுக்கணும் நிச்சயமா நமக்கு மேலான பலன் கிடைக்கும் சமூகத்துக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கணும் அஸ்ரத்தையோட கொடுக்க கூடாது நம்பிக்கை இல்லாமல் கொடுக்க கூடாது ஒரு ஆசிரியர் சொல்றார் நம்பிக்கை இல்லாட்டாலும் கூடு காலப்போக்கில் நம்பிக்கை வந்துடும்ங்கிறார் அதாவது பின்னால நமக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படும் நம்பிக்கையோட கொடுக்கணும் நமக்கு கொடுத்தா செல்வம் நிறைய வளரும் என்கின்ற எண்ணத்தோட கொடுக்கணும் ஆக நமக்கு ஒன்றும் செல்வம் குறைஞ்சிடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு வழங்கணும் இந்த வழங்குறதுங்கிறது செல்வம் மாத்திரம் இல்லை நம்முடைய அறிவு திறமை உழைப்பு எல்லாவற்றையுமே தானம் பண்ணலாம் நம்முடைய சரீரத்தையே சமூகத்துக்கு தானம் பண்ணலாம் பரோபகாரத்துக்காக கொடுக்கலாம் ஆகவே நான் தானத்தை செய்தே ஆக வேண்டும் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னார் திருவள்ளுவர் அதாவது தானம் பண்ணணும் பெரியவங்க சொன்னபடி முறையாக வாழணும் அதை தவிர இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிற ஊதியம் உயிருக்கு இல்லை பிறருக்கு வழங்குவதற்காகவும் அறநெறிப்படி வாழ்வதற்காகவுமே தான் இறைவன் உயிர்க்கு இந்த உடலாகிய ஊதியத்தை கொடுத்திருக்கிறான் ஆக அதை கொண்டு அந்த உடலை பெற்றதனுடைய சிறந்த பயனை உணர வேண்டும் என்பது அந்த குரலின் கருத்து ஆகவே தாத்தவ்யம் இதி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கொடுக்கறது குறைவுன்னு நினைச்சு கொடுக்கணும் பியாதேயம் நாம சரியா வழங்கலன்னு சொன்னா நமக்கு பின்னால பெரிய துன்பம் வரும் ஏன்னா சமூகத்திலிருந்து நான் நிறைய பெற்றிருக்கிறேன் பெற்றதற்கு மேலாக நான் வழங்க வேண்டுமே தவிர பெற்றதற்கு குறைவாக வழங்கக்கூடாது சமூகத்திலிருந்து நான் பெற்றதற்கு மேலாக நான் சமூகத்துக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு வழங்க வேண்டும் அப்புறம் கொடுக்கலன்னா நமக்கு துன்பம் வருங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும் அப்புறம் அது மாத்திரமில்லை அறிவு பூர்வமாக தானத்தை பண்ணணும் பைத்தியகாரத்தனமாக கெடுதல் பண்றவனுக்கு கொடுத்துடக்கூடாது தகுதி அறிந்து தானம் பண்ண வேண்டும் இவற்றை வேதங்களிலே நாம் காண்கிறோம் இன்னும் வேதத்திலே தானத்தை பற்றி ஏராளமாக உபதேசங்கள் இருக்கின்றன ஆக யாதொரு தானமானது கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்கப்படுகிறதோ பயன் கருதாமல் கொடுக்கப்படுகிறதோ அந்த தானமே சாத்திக தானம் என்று புரிந்து வேண்டும் அது மாத்திரமல்ல கண்டிஷன் சொல்றார் அனுபகாரினே தீயத்தே நம்ம கொடுத்தா இவன் நமக்கு என்ன கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்க கூடாது இப்ப நல்ல மாணவர்கள்லாம் படிக்கிறார்கள் அவர்களுக்கு நாம உதவி செய்கிறோம் அந்த மாணவர்கள் பிற்காலத்தில் நமக்கு திரும்ப இதை கொடுப்பார்களா அல்லது அவர்கள் திரும்ப சமூகத்துக்கு செய்வார்களா நமக்கு தெரியாது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கடமை ஆ அவர்கள் சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறத சொல்லணும் நம்ம எனக்கு திரும்பத் தர வேண்டாம்ப்பா சமூகத்துக்கு நான் எப்படி உனக்கு வழங்கினேனோ அப்படி நீயும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாயின்னு அவர்களுக்கு அறிவை கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நிபந்தனை போட முடியாது ஆஹா அனுபகாரிணே எது தானம் தீயத்தை தத் தானம் சாத்விகம் நமக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்கப்படும் தானம் தான் சாத்விக சொல்றார் இன்னும் சில நியமங்களை சொல்லி இருக்கிறார் நாளை தொடர்ந்து அதை படிக்கலாம் தானம் தீயத்தை நுபகாரிணே தேசே காலே பாத்திரே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 ம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்